வணக்கம் அக்டோபர் இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி பதினெட்டு நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக கந்தர்போட்டை கருப்பையா நேற்றைய பதில்கள் ஒன்று உலகில் அதிக சம்பளம் வாங்கும் நடிகர்கள் பட்டியலில் இந்தியாவை சேர்ந்த அக்ஷல் குமார் என்பவர் இடம்பெற்றுள்ளார் இரண்டு அர்பன் என்ற இணையதளம் இந்திய ரயில்வே ஓய்வூதியதாரர்களுக்காக தொடங்கப்பட்டுள்ளது மூன்று பனிரெண்டாம் வகுப்பு முடித்தவர்களும் ஆசிரியராகலாம் என்ற அறிவிப்பை ராஜஸ்தான் மாநில அரசு அறிவித்துள்ளது நான்கு நான்காவது பிரிக்ஸ் உச்சமானாடு மாநாடு நடைபெறவுள்ள இடம் நேபாளம் இனி இன்றைய கேள்விகள் ஒன்று தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையால் ஏற்படும் மாசு குறித்து ஆய்வு செய்வதற்காக யார் தலைமையில் குழு அமைக்கப்பட்டுள்ளது இரண்டு அசோச்சேன் அதாவது ஏ s எஸ் ஒ சிஎச் a n அசோசேன் புதிய பொதுச் செயலாளராக யாரை நியமித்துள்ளனர் மூன்று சர்வதேச பௌத்த சம்மேளனத்தை அதாவது சர்வதேச பௌத்த சம்மேளனத்தை இந்திய குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் சிங் அவர்கள் இங்கு தொடங்கி வைத்துள்ளார் நான்கு மகப்பேறு மற்றும் குழந்தைகள் நலன் யூனிசெப் மாநாட்டை இந்தியா எப்பொழுது நடத்த திட்டமிட்டுள்ளது மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி